அமஸ்வன்னு அப்பாணோய்மதிசன மனஸ்வே அப்பணோயு இதுச்ஷன மே துரா நாஸ்தி புரியும் எல்லாம் சிம்பிள் தான் எனக்கு துக்கம் கிடையாது அஷ்டமத்து சனியோ ஏழரை சனியோ கிடையவே கிடையாது அப்படி சொன்னால் தான் எனக்கு ஒரு ஆனந்தம் அதனால் அதை சொல்லிவிடுவேன் அதனால் எனக்கு துக்கம் கிடையாது அது மாத்திரம் இல்லை ராகம்னால் என்ன பற்று துவேஷம்னா என்ன வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு பயம் பயம்னா அச்சம் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ என்ன வரப்போகிறதோ தெரியலையே இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து வரப்போகிற சரணி மணி சொல்லி வச்சுடுவான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சொன்னாலே இப்போயே வந்துடும் பயம் வந்துடும் பயம் வேண்டாம் இந்த ஆசிரமத்தில் பாம்பு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்க அப்போனா ராத்திரி வரக்கூடாது உடனே முடிவு பண்ணிப்போம் முடிவு பண்ணிப்போம் ராத்திரி வந்தால் எங்கேயா பாம்பு கடிச்சு கடித்து வச்சுக்கிச்சு எது ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது ஆகினாலும் நமக்கு வந்து அந்த பயம் வந்துடும் அப்போ பயப்படாது சொன்னாலே என்னவோ பண்ணுறது பாம்பு உண்மையிலே ஒன்றும் பண்ணாது நம்ம தான் பாம்பு எதா பண்ணாமல் இருக்கணுமே தவிர பாம்பு தான் நம்மளை கண்டு பயப்படுறது அதனால தான் அது கண்ணுக்கு படாமல் தனியாக இருக்குது நம்ம முன்னாடி வந்தால் நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவானோ அப்படின்னு பயந்துட்டு தான் இருக்குது ஆக துக்க ராகத்வேஷ பயாதயா நாஸ்தி எந்த விதமான உணர்ச்சிகளும் எனக்கு கிடையாது அங்கேயும் ஆதாய் போட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க அதாவது மதம் மாச்சரியம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் எனக்கு காமம் இல்லை குரோதம் இல்லை லோபம் இல்லை மோகம் இல்லை மதம் இல்லை மாத்தர்யம் இல்லை அதெல்லாம் எந்த விதமான நல்ல உணர்ச்சிகளும் இல்லை கெட்ட உணர்ச்சிகளும் இல்லை ஆக எந்த விதமான விறத்தியும் இல்லை துக்க விறத்தி சுகவரி சுகம் போடலை சுகத்தை சேர்த்துக்கணும் நீங்கள் சுகம் துக்கம் ராகத்வேஷம் பயம் எல்லா விதமான எண்ணங்களும் விறத்திகளும் எனக்கு இல்லை ஏன் அப்படின்னா அமனஸ்துவாத் ஹேது நான் மனமாக இல்லாததால் மனசுக்குத்தான் இதெல்லாம் எனக்கு கிடையாது நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்க மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுவீங்களோ அப்படின்னா அப்படி இல்லைப்பா நான் சொல்லலை வேதம் சொல்கிறது ஆத்மாவுக்கு மனசு கிடையாது ஆத்மாவுக்கு பிராணம் இல்லை ஆத்மாவுக்கு மனசு இல்லை ஆத்மாவுக்கு என்னது அக்ஞானமும் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கு அதை தான் அவர் சொல்லுவார் அப்ராணோ ஹமனா சுப்ரஹா இத்தியாதி இத்தியாதின்னா இது மாதிரி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதி சாசனாத் அது ஹேது அமனஸ்துவாத்துன்னா ஏன் அமனஸ்துவாத்துக்கு என்ன ஹேத்து அமனஸ்துவாத்து அமனஸ்துவாத்னா மன மனமற்றதால் நான் மனமாக இல்லாததால் கிடையாதுன்னு மனமாக இல்லை நான் மனசு இல்லைங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா வேதம் பிரமாணம் திவ்யோ ஹியமூர்த்த புருஷ சபாஹ்யாபியரோ ஹஜா ஹியப்ராணோ மந்திரம் இது நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மா மனசு இல்லை இத்தியாதி இத்தியாதின் அப்ராணோஹம சுப்ரஹாங்கிறது இன்வெர்ட் காமாஸ் போட்டுக்கணும் இத்தியாதி இது முதலான வேத மந்திரங்கள்லாம் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டு தஸ்மாத்வா ஏதன் மனோமயாத் அந்யோந்தர ஆத்மா விஜா மனோமய கோஷம் நிஷேதம் பண்ணப்படுறது உபநிஷத்தில் இது மாதிரி இன்னும் நிறைய வாக்கியங்கள் இருக்குதுன்னு சொன்னதுனால நிறைய எடுத்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆக இத்தியாதி ஸ்ருத்தி சாசனம் எல்லா உபனிஷத்துக்கள்னையும் ஆத்மாவுக்கு மனசு இல்லை அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த ஸ்ரு அதை அதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நாகம் மனஹா நான் மனமல்ல நாகம் விற்தி விறத்தி நான் விறத்தியும் இல்லை தாட்டு கிடையாதுன்னு அர்த்தம்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 அனித்தியமாக இருப்பது சத்தியமாகாது அனித்யமாக இருப்பது சத்தியமாகாது எது நித்தியம் தத் சத்தியம் எது அனித்தியம் தன்மித்தியா அதுதான் லக்ஷணம் எது நித்தியம் மூணு காலத்துலேயும் எது இருக்குமோ அதுக்கு பேர் தான் சத்தியம்னு பேர் ஒரு காலத்துலேருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போகிறதுக்கு பேர் சத்தியம் கிடையாது ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கேன்னா இருக்கிற மாதிரி தானே இருக்குது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 எண்ணங்கள் உண்மையல்ல என்கின்ற எண்ணம் உண்மையானதா அப்படின்னு கேட்டால் அதுவும் உண்மையானது இல்லை அந்த எண்ணம் எண்ணங்கள் உண்மையானது அல்லங்கிற எண்ணமானது எண்ணங்கள் உண்மையல்லங்கிறத உணர்த்தி விட்டு தானும் உண்மையல்ல என்பதை உணர்த்தி விடுகிறது அஜான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசா விநிர்மலம் கிருத்வா ஜானம் ஸ்வயம் நஷியேத் ஜலம் கதகரேணுவத்து அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு இதே புஸ்தகத்தில் இருக்குது இதே ஆத்மபோதத்தில் தான் இருக்குதுனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்ராணோ ஹமனா சுப்ரஹா இத்தியாதி ஸ்ருதிசாசனா